الحمد لله وحده الصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام مين ذلذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فله هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يطييبها او انتى ينتهوا فله هجرته الى ما هاجر اليه وكما قال عليه الصلاه والسلام இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புதிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாளிகையிலே அழைத்தாக்கு வந்து அமர்ந்திருக்கும் வன் இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே தெளிவர்களே அல்லாஹுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கிய வழிகளிலிருந்து நூற்றுக்கு நூறு தவிர்த்து விலகி கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஒகைய நல்லுபதேசம் செய்து வருகின்றேன் இனியமான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு இந்த உலகத்திலே எங்களை படைத்து நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை கூறக்கூடிய நேரத்திலே அல்லாம் தெளிவுபடுத்துகின்றான் மனிதர்களையும் அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் நாம் அனைவருமே அபாதத்து செய்வதுதான் முழுமையான நோக்கமாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த நிமிடமும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் கலிக்க வேண்டும் முழுமையா காலையில் இருந்து மாலை வரை மாலையிலிருந்து மாற வேண்டும் இது எவ்வாறு மாறுவது இரண்டு வகைப்படுகின்றது முதலாவது எங்களுக்காக குறிப்பாக அல்லாஹ் சொல்ல சொல்லிருக்கக்கூடிய கடமைகள் தொழுகை நோன்பு அஜு போன்ற அவைகள் அனைத்துமே எங்களுக்கு மற்ற நேரங்களில் அபாதத்துக்களிலே எவ்வாறு கழிப்பது இனியமான சகோதரர்களே எல்லாம் படைத்து நாம் அவன் விரும்பக்கூடிய விதத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் நம்முடைய தூங்கல் எலும்புதல் போவது வருவது சாப்பிடுவது அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்வது என்று சொல்லி அனைத்துமே அல்லாம் விரும்பக்கூடிய விதத்திலே நண்மணி நாயகம் தல்லாம் அறை வத்தல்லம் அவர்கள் காட்டி தந்த விதத்திலே நாம் செய்யக்கூடிய நேரத்திலே அது விபாதத்தாக மாறுகின்றது அதனால்தான் அல்லாஹ் உங்களை நான் படைத்ததெல்லாம் என்னை நீளமாக அதீனமாக வழங்க வேண்டும் இரவு பகலாக எனக்கு நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு அப்படின்னா இல்லாம நீங்க கழிக்க இருந்தது என்னோட இருபத்தி நாலு மணித்தால வாழ்க்கையும் அண்ணாவுடைய பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கையாக நாங்க என்னிடமிருந்து ஒவ்வொரு மனிதனிடமும் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது சகோதரர்களே இந்த விபாதத்தை இந்த வாழ்க்கையை விபாதத்தாக மாற்றுவது எவ்வாறு இந்த வாழ்க்கையை விபாதத்தாக ஆசிக்கொள்வது எவ்வாறு அதனுடைய அடிப்படை அம்சம் தான் எங்களுடைய ஈமான் எங்களுடைய ஈமான் உடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அம்மாவுடைய பயன் இருக்கிறது ஈமான் இருக்கிறது என்றால் அவன் பாதையிலே நடத்தக்கூடிய நேரத்தில் கூட அவன் யோசிப்பான் என்னுடைய நடக்கக்கூடிய நான் பக்கமாக நடக்க வேண்டும் யாரையும் துன்புறுத்தி என்னுடைய பொழுது நபி வசல்லம் காட்டி தந்த அந்த முறை பிரகாரம் நடக்க வேண்டும் இது அனைத்துமே அவனுடைய சிந்தனைக்கு எப்பொழுது வரும் என்றால் அது அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கக்கூடிய நேரத்திலே சாப்பிடக்கூடிய நேரத்திலே சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு டிவியை பார்த்து கொண்டு சாப்பிடுறது ஈவானுடைய நிலைமையுமல்லும் உருவாக மாட்டாது ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் ஒழுக்கமான முறையில உட்கார்ந்து அமைதியாக சாப்பிடுறது சாப்பிடக்கூடிய நேரத்தில் அதாவது சாப்பிடுறதுக்கு முன்னால ஓத வேண்டிய துவாக்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஓத வேண்டிய துவாக்கள் முடித்த பின்னால் ஓர வேண்டிய துவார்கள் உட்கார்ந்து கூட நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்று பள்ளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய முறை உட்கார்ந்து கொண்டிருக்க கூடிய அந்த எங்களுடைய நிலை நாம் பேணிக்கு கீழான எனக்கு தாக்கு படம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறோம் அது நாங்க என்னுடைய தேவை மற்றவர்களையும் கவனித்து இடம் கொடுத்து அவரும் உட்கார் நான் அந்த செயலை செஞ்சோமே அது எபாதத்தாக மாறுகின்றது இனிமான் சகோதரரை இவ்வாறு ஒவ்வொரு செயலையும் எபாதத்தாக மாற்றிக் கொள்வதற்கு அந்த வெளிச்சம் மிகவும் முக்கியமான விடயம் இன்று பொதுவாக நாம் எல்லாருமே நினைத்துக் கொண்டிருக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் ஈமான் உள்ளவர்கள் தானே எங்களிடத்தில் உங்களுடைய ரப்பு யாரு உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய காட் யார் என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் அல்லா உங்களோட கடைசி நவி யாரு நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற வேதங்கள் நாங்கள் வாழ்க்கையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏனே இறக்கப்பட்ட வேதங்களிலும் நாங்கள் நம்புகின்றோம் மலத்து மாளிகளையும் நம்புகின்றோம் மௌண்ட்க்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நல்லவசிய அனைத்தும் அல்லாவுடைய கையில தான் இருக்கிறது என்று கேட்டால் நாம் அனைவருமே கிளிப்புள்ளையை போன்று அல்லது வாயினால் சொல்லக்கூடிய நிலைமை அநேகமாக நாம் யாருமே மறுக்க மாட்டோம் ஏற்றுக்கொள்வோம் சொல்வதை அல்லது எங்களுடைய நாவின் மூலமாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் அல்லாவை ஏற்றுக்கொண்டதும் நபியை ஏற்றுக்கொண்டதும் கொரானை ஏற்றுக்கொண்டதும் மலைக்குமாரலையும் ஏற்றுக்கொண்டது அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டதை நான் முக ஆகிவிட்டேன் ஈமான் உள்ளவனாக ஆகிவிட்டேன் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கன்செப்ட் தான் இன்றைக்கு என்னோட எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது அதனால்தான் ஈமானுடைய வார்த்தைகளை பேசினால் ஈமானை பற்றி பேசினால் அந்த நேரத்துல நாங்க என்ன அல்லவா நம்ப இல்லையா என்ன எங்களுக்கு நபி கிடையாது நபின்னு தெரியாதா என்ன புறாண நாங்க நம்பல்ல நினைக்கிறீங்களா சகோதரர்களே இதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் காட்டு ஒரு அரபிகள் அல்லது கிராம வாசியல் தள்ளெல்லாம் அலை வசல்லாம் அவர் இடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் யார சூழ்ல்லா நாங்க வந்திருக்க கூடிய எ உங்களிடத்திலே சொல்கின்றார்கள் காலத்தில் நபியை நீங்க அவங்களிடத்துல சொல்லுங்க உங்களிடத்துல வந்து சொல்றாங்களே நாங்க எல்லாரும் ஈமான் தொண்டோம் என்று அந்த மக்களிடத்துல சொல்லுங்க நீங்க ஈமான் தொண்டே என்று சொல்லவான நீங்க முஸ்லீம் ஆன என்று நீங்க முஸ்லீமான சொல்லுங்க ஏனென்றால் ஈமான் தனியானது இஸ்லாம் தனியானது இஸ்லாம் என்றும் என்பது செயல் ரூபத்தில எங்களுடைய வாழ்க்கையிலே அது உண்டாக வேண்டும் அதைத்தான் நல்லா அடுத்ததாக சொல்லினான் வளமாய துகு ஈமான் குழு ஊபிக்கும் இன்னும் உங்களுடைய உள்ளங்கள்ல அந்த ஈமான் நுழை அல்ல எல்லாம் எதிர்பார்க்கிற அந்த ஈமான் உன்னோட பேர் என்ன அப்துல்லா ரைட்லீம் இப்படி என்ற ஒரு நிலைப்பாடே தவிர அந்த ஈமான் இன்னம் நுழை அல்ல ஈமான் அந்த நிலைமை உருவாகல்ல இனியமான சுகாதார ஈமான்டா என்ன எந்த சந்தேகமும் இல்லை இதுல எந்த எந்த விதமான மூடங்களும் இல்லை லாரை இந்த கிடையாது ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த வேதம் யாருக்கு வழிகாட்டும் முத்தீட் முத்தீதில் முஸ்லிம் எல்லாம் சொல்லல்ல முஸ்லீம்களுக்கு வழிகாட்டும் சொல்லல்ல முத்தகங்களுக்கு வழிகாட்டும் இன்னைக்கு நாங்கள் அதிகமான பேர் படித்த மட்டத்தில் இருக்கூடிய விட்டு வெளியில வந்துட்டு நாங்க நினைச்சோம் குரான் கிளாஸ் நாங்க போறோம் புராண படிக்கிறோம் தர்ஜுமா தெரியும் வர சம்பவங்கள் தெரியும் ஆனா வாழ்க்கைய பார்த்தா சம்பந்த பத்தி பேசுவாரு எல்லாமே தெரியும் ஆனால் அதனுடைய அந்த உண்மையான உணர்வு உண்மையான ஈமான்யத்துவ அந்த நிலைப்பாடு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அதைமிட்டும்ார பயமா அல்லது அல்லாவுடைய பேச்சு வார பயமா சொன்ன பயமா அல்லது பயமா பயத்துல அல்லா சொல்றே பயபக்தி உடையவர்களுக்கு பயப்படக்கூடியவர்களுக்கு வழிகாட்டும் அல்லாஹூ அக்பர் முஸ்லீம்களுக்கு அல்ல பயபக்தி உடையவர்களுக்கு முஸ்லீமாவி நிலைமை உண்டாகி அதுக்கு பின்னால வார ஸ்டெப் இஸ்லாம் அதுக்கு பின்னால ஈமான் அதுக்கு பின்னால தக்வா ஈமானுடைய கடைசி இனிமான் சோதர சொல்லி காட்டான் இந்த தக்வான்டா என்னதீனை இந்த மறைவான நம்பினுமா அடையாளம் இவர் ஸ்ட்ரெயிட்டா பள்ளிக்கு தான் முதலாவது இடத்தை கொடுப்பாரு மசித் பள்ளி பாங்கு தத்தம் கேட்டா பள்ளி வாயில் அதுக்கடுத்தது மூணாவது அல்லா சொல்றான் உங்கள்டு குடும்பத்துக்கே போராது அவருக்கு நான் கொடுக்கிறது அல்லா சொல்றான் பமிம்மா ரஜகனும் நாங்க அவங்களுக்கு கொடுத்த பொருள் இருந்து அவங்க செலவழிப்பாங்க இருக்கிறத கூட்டுறதல்ல பேன்ஸ் கூட்டுறதல்ல இஸ்லாமிக் பேங்க் டிபாசிட் பண்றதல்ல மாத்திரமாக இருக்கிறத செலவழிக்கிறது இந்த மூணு அல்லாஹு தெளிவாக சொல்லிட்டான் அதனால தான் அதுக்கு பின்னாலுள்ள ஆயத்துக்களை பார்க்கலும் சில மக்கள் சொல்றாங்க நான் சொல்லிருக்கிறோம் எங்களுக்கு ஈமான் துழைப்பு எல்லாம் தேவல்ல எங்களுக்கு எல்லாம் ஈமனுக்கு முயற்சிதான் சொல்லி கொண்டா ஏன் சகாபாஸுடைய முழு வரலாற்றையும் பிறட்டி பாருங்க உண்மையான ஈமான்த்துவ அந்த உணர்வு எப்படி இருந்துருச்சுனா அதீசுடைய கிதாபுள் எங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஏனும் சா வாக்கல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்றதாக இருந்தா சொருக்கத்தின் நரகத்தை கண்மண்ணுக்காக கொண்டு வந்து வைத்து இருக்கு சொருக்கத்தை பார்க்கிறாரு வெற்றி கண்களார வெற்றி கண்களார நரகத்தை பார்க்கிறாரு கூட ஒரு அளவு மேல போகிறோம் என்னென்றால் கொஞ்சம் இருக்கு முன்னுக்கே இருக்கிறாரு இது ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்குது வந்ததுக்கு பின்னால கண்ணால் பார்க்கிறதும் ஆனா சகாபாத்த நிலைமை எப்படின்னா நரகம் இருக்குது அந்த நரகத்துடைய வர்ணனைகள் இவ்வாறுதான் சொருக்கம் ஒன்று இருக்கிறது சொருக்கத்துடைய வர்ணனைகள் இவ்வாறுதான் என்றெல்லாம் சொல்லப்பட்டு சகாபாக்கள் எவ்வளோ தெளிவாக அதை நம்பிருந்தாங்கடா சப்போஸ் மலக்குமார்கள் அப்படி இதுதான் நரகம் குண்ணுக்கால கொண்டு வந்து வச்சாலும் இங்க ஒரு மாற்றம் இல்லையே கண் முன்னால் பார்த்தா எப்படி நம்ப அதே மாதிரி நம்பிக்கலாம் எந்த வித்தியாசமும் இல்ல இப்படியான ஈமான் இது லேசான ஒரு ஈமான் இந்தமனே களிமா சொல்றது மாத்திரமா இது சகாபாக்கள வாழ்க்கையில இருந்தது தொழுகைய பாருங்க தொழுகைய தொழுகையுடைய நேரம் வந்துருச்சா அதுக்கு பின்னால அங்க வேற வேலையே கிடையாது வேற யோசனையே கிடையாது அதீசுடைய கிதாபுகள்ல எவ்வளவு தெளிவாக வருதுன்னா அதானுடைய சப்த கூடிய நேரத்துல உடல் எல்லாம் நிறம் மாறிடும் அழைப்பு எனக்கு எகாமத் சொல்ற நேரத்துல போயிட்டு ஜாயிண்ட் ஆதி கொலை சரி இப்ப இப்ப எப்படி டைம் முடிஞ்சிருக்கும் நான் கடைசி அசருடைய தொழுக வரையல தொழுகேலும் தானே அப்படி போயிட்டு சேர்ந்து கொள்வோம் இந்த நிலை அல்ல சில சந்தர்ப்பங்கள்ல சில வேலைகள் செய்யக்கூடிய சகாபாக்கள் கைகளை உயர்த்துவார்கள் அடிப்பதற்கு அதானுடைய சட்டம் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அதுக்கு பின்னால கை தூக்கின கைய கீழ அடிக்கிற வேலை இல்ல தூக்கின மட்டும் கீழவிலும் அப்படியே மசித நோக்கி வருவார்கள் எழுத போறாரு இங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அடிப்படையான அமைதியா போவோம் அதுக்கு என்ன அவசரம் சேத்து தொழிலும் தானே இன்னைக்கு பக்கத்துல வீடு பக்கத்துல வீடு கிளாஸ் வந்து இருக்கிறாரு பசுவா கேட்கிறாரு அதுல தொகரம் அசரேன் சேர்த்து தொழிலுமா டிஸ்டன்ஸ் இல்ல வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் வீட்டுக்கு அவனு கியூவா கிளாஸ் போல கஷ்டம் விரிச்சு தொழுங்களே ஒரு மாதிரியை கதற இந்த நேரம் ஈமான் இந்த நேரம் அல்லாட பயம் இதனியமான சகோதரர்களே அல்ல சொல்ற ஈமான் கடை குழந்தைகளோட விளாடுறதல்ல விளையாடுறதல்ல ரப்பு கூப்பிடுறான் என்ற ரப்போடைய அழைப்பு நான் எல்லாத்தையுமே நான் மறந்து என்ற ரப்பு தானே வலைவத்தல்ல அவளை பத்தி என்னோட கூட இருப்பாங்க தொலைகாக வேண்டி எழும நிற்பாங்க நான் நினைப்பேன் நான் என்ன பத்தி நபிக்க தெரியாதோ நான் ஈக்கிறேன்றதே தெரியாதோ தெரியல அப்படி என்று அல்லாஹுடைய அவங்க ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தாங்க விஷயத்தை நம்பிருப்பாரு மறைவான விஷயத்துல ஒரு வழிமுறையாக தரப்பட்டது ஆனால் அல்லாட கட்டள வரத்திலே இது ஒன்றுக்கு நான் டைம் கொடுக்கறது இல்ல ஸ்ட்ரெயிட்டா என்ற ரொடைய தொடருக்கு பேசும் பேசக்கூடியவருடைய வாழ்க்கையில் இது வரோடும் எல்லாம் இன்னைக்கு மீட்டிங்ல இருந்து எழுதி வெளியில வர வெக்க தொழிலைக்கு போறதுக்கு வெக்கம் வெளியில போட்டுடுவாரோ ஸ்கூல விட்டு வெளியில அனுப்பிடுவாரோட பேசுறாரு வாழ்க்கையில கண்ணியமான சகோதரர்களே அல்லா சொல்றதே அதான் இவரு குருவான பரட்டத்திலே இந்த ஈமானோட குருவான பரட்டும் அடுத்ததல்லா சொல்றான் கொடுத்த காச செலவழிப்பார் பக்த மக்களுக்கு இவருடைய ரெண்டு மூணு பெருப்பு இவருடைய ஆடை ஒன்று இருக்கத்தக்கொண்டு மேல் நிச்சயமாக வாங்கிறது இவருடைய செய்ய மாட்டாரு கொடுக்க மாட்டாரு பார்க்காம கொடுப்பாரு சகாபாக்களுடைய நிலைமை கொடுத்தா கனியமான தோழர்களே வீட்டில் என்ன அதில் தாய்சாலையிலான முழுக்க கொடுத்துட்டாங்க முழுமையாக மாலையில வந்து அடிமை கேட்கிற அடிமை எடுத்துல நான் நோம்பு வைச்சிருக்கிறேன் நோன்பு திறக்கணும் அடிமை சொல்ற நேரத்துல ஹசரத் ஐஷா எல்லா சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்ல இருக்கேன் நான் நீங்க வந்த ஹதியாக்கல்ல அதான் அப்படி எனக்கு வந்த ஹதியாவை நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன்னு நீங்க சொல்ல எங்கிருந்து ஓகே என்னோட பிரிஜெல்லாம் போயிட்டு பாருங்க அல்லா புரான்ல சொல்றான் இந்த நிலைமையோட இந்த ஈமான் புராண பரட்டத்திலே அதிகரிக்கும்ண்டுக வைக்க மாட்டாரு திரை இல்லாம பெண்களை மக்கால வச்சு கொண்டு கனியமான தோர்ல ஈவானுடைய உணர்வும் என்கிற புரிய கட்டளை நான் இஸ்லாமற்றமானதுல பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த தப்பாக்கள் சொல்லுவாங்க கேட்போம் அப்படின்னு அவான ஓதுராங்க சும்மா இனிமையாக ஓதிட்டு வைத்து எப்படி பெஸ்ட் ஒய்ஃப் இல்லையா இவரு ஓதினவருக்கு ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் கொடுத்து அவரை அப்ரிசியேட் பண்ணி பெஸ்டா ஓதிட்டாரு அது பக்குவமான நிலைமையில உட்கார ஒன்றுமே இல்ல வெறுமனே குரான் போட்டி இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கிறான் இங்கு என்னோட நேற்று இருந்த நிலைமை விட இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட நாளைக்கு இருக்கிற நிலைமை மாறோனும் இது ஏதான் அர்த்தம் அதனாலதான் அல்லா சொல்றான் அந்த மனிதர் யாரு தெரியுமா இந்நல்லதீன பாலு நல்லா ثم استقاموا تتنزل عليهم الملائكة لا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون الله قل ران إنه بي ربي எனக்குடும்பமும்னேஜரும் இல்ல ஒண்ணும் இல்ல நீதான் யா அல்ல முதலாவது உனக்கு தான் என்ன இடத்துல இடம் நீதான் ரப்பே சொல்லி யாரு வாழ்றாங்களோ அந்த மக்களுக்கு அல்லா எ தூரத்துக்கு உதவி செய்கிறான் என்றா வெறுவனே சொல்றதல்ல உறுதியா இருக்கிறாரு அந்த உறுதியை எப்ப தெரியுமா பார்க்கலாம் வீட்டுக்குள்ள கல் வந்தா கடைப்பத்தினா பிரச்சனை வந்தா கஷ்டம் வந்தா துன்பம் வந்தா வீட்டுக்குள்ள உள்ள கடன் பிரச்சரியல மாற்றிப்பட்டு இன்சுரன்ஸ் அது வெளியாகும் அந்த நேரத்துல இவருடைய மனோ நிலைமை எப்படி இருக்கும் ஒரு மொவினான மனிதன் அவருக்கு எந்த சஞ்சலமும் இருக்காது அல்ல சொல்றான் உறுதியாக இருக்கிறாரு எந்த அளவுக்குண்டா வந்து சொல்டமா பண்றல்ல அமைதியாக இருப்பாரு ஈமான் உள்ளவர் அமைதியாக இருப்பாரு தைரிய தைரிய மூணு பேர் வந்தும் கூட உங்களோட ஊரு பத்தல்ல கான்பிடண்டா சொல்றீங்க நான் காலையில வரச்சல ஆயத்தில் குருசிய ஓரிய வீட்டுக்கு ஊறிட்டு வந்து இருக்கிறேன் ஆயத்தில் குருசி இடங்கள் அல்லா பாதுகாப்பதாக வாக்கு தந்திருக்கிறார் அதோடு சேர்த்துள்ள துவாக்கள் அந்த துவாவில யாரு கால மாலையில ஓதுறாங்களோ அல்லாஹ் அந்த இடத்துக்கு பாதுகாப்ப கொடுக்கிறதாக அல்லாவுடைய வாக்கு இருக்குது நான் அதை ஓதிட்டு வந்திருக்கிறேன் அதனால எனக்கு என்ன ரொம்ப மீது நூத்துக்கு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு மலக்குமாரல் இறங்குவாங்க அவங்களுக்கு எந்த விதமான பயப்பும் இல்லை அவங்களுக்கு கவலையும் இல்லை நீங்க பயப்படவான அவங்களுக்கு கவலைப்பட வேண்டிய நிலைமை இல்ல நீங்க சுபசோபனம் பெருங்க நீங்க போகக்கூடிய இடம் உங்களுக்கு எல்லாம் வாக்களிச்சானே அந்த சொருக்கம் தான் அந்த பிஹெச் டிகிரி ஹோல்டராக மாறுறது டாக்டராக இன்ஜினியராக லாயராக ப்ரொபெசராக மாறுறதல்ல உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொருக்கம் இருக்குது உங்களோட இந்த அல்லாவோட வைத்திருக்க கூடிய அந்த நம்பிக்கைக்கு இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நிலைமைக்களுடைய உள்ளத்துல ஆணித்தனமாக இருந்துச்சு பெரிய ஒரு பத்தாளம் வருது சொல்றாங்க இருக்கிறாங்க உள்ளத்துல எந்த தடமாற்றமும் இல்லையே அல்லோட நம்பிக்கை சொல்றாங்க பின்னால இருந்து நான் சொல்றேன் பெரிய எதிரியனுடைய ஒரு கூட்டம் வருது உங்களை தாக்குறதுக்கு உங்களோட யுத்தம் செய்யறதுக்கு உங்கள்ல யாரு தயார் அந்த கூட்டத்தை போய்ட்டு அடிக்கிறதுக்கு தலநாலயம் கேட்கிறாங்க ஒரே ஒரு சகாபி அழி நின்றாங்க ஒரே ஒரு சகாபி யாருமல் ஒரே ஒரு சகாபி தலநலயத்தில உட்கார வச்சாங்க விளங்க வைக்கிறாங்க ரெண்டாவது சொல்றாங்க ஒரு கூட்டம் வருது ஆயுதங்களோட வாராங்க உங்களை தாக்க வாராங்க உங்கள யாரு தயார் அவங்களோட யுத்தம் செய்ய ஒரு சகாபி அதே மாதிரி உட்கார வைக்கிறாங்க மூணாவது முறை அதே சஹாபி எழுதிட்டாங்க அந்த நேரத்துல அந்த சஹாபிடத்துல கேட்கிறாங்க இவ்வளவு பெருங்க பட்டாளம் வாரதாக நாங்க சொல்றோம் அவங்களோட யுத்தம் செய்யறதுக்கு நீங்க மட்டும் தனியாக எழும்புறீங்களே என்ன செய்தி அந்த நீங்க தானே எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறீங்க மசனுள்ளதீனா சூழல்லா நீங்க தானே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க யாருடைய உள்ளத்துல அல்லாத ஞாபகம் இருக்குமோ யாருடைய உள்ளத்துல அல்லாத சிந்தனை இருக்குமோ அவர் உள்ளவரை போன்று யாருடைய உள்ளத்துல அல்லாத சிந்தனையே இல்லையோ அல்லாட நம்பிக்கையே இல்லையோ அவங்க அனைவருமே செத்த பிணங்களை போன்று நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க வரக்கூடிய முழு பட்டாளமும் ஈமான் இல்லாதவங்க அல்லாவுடைய சிந்தனை இல்லாதவங்க அல்லாவுடைய சிந்தனை இல்ல எல்லோருமே செத்த பிணங்களே யார சூழலா அப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் எல்லா பிணங்களும் அந்த அந்த அந்த பிணங்களோட பல பிணங்களோட சந்தைக்கு ஒருவர் போது அதான் யார சூழலாம் எப்படிப்பட்ட ஈவான் இருந்திருக்கோரும் உள்ளத்துல நினைச்சு கூட பார்க்கமான நிலைமை தான் ஒவ்வொரு அடிப்படையான அம்சமாக ஈவாண்டிய யதார்த்தமாகவே இருக்கிறது இதைத்தான் இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே சகாபாக்கள் வாழ்க்கையில பாக்கிறதுக்கு முடியுமா இருந்தது கற்பலாவுடைய மைதானம் அடுத்தது வாரம் வரப்போகிறது தர்பலாவுடைய மைதானத்துல ஹசரத் ஹுசைன் ரவி கொண்டு நேரத்தில் நடு உச்சிக்கு வந்துருச்சு பணிய போகுது நேரம் ஆரம்பிச்சிருச்சு அந்த சூரியன் அந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய நேரத்துல சுமார் எழுபது முஸ்லீம்கள் சகிதாக்கப்பட்டிருக்காங்க இப்ப ஹசரத் ஹுசைன் ரவி அல்லா சொல்றங்கர் இடத்துல பேச தொழுகிறதுக்கு அனுமதி கேட்டுட்டு வாங்க என்னோட விரோதிகள் அனுமதி தாரதா கல்யாண ஊடல்ல கந்தூட அங்க என்னோட என்னோட தொழிற்சாலை அல்ல என்னோட வீடு அல்ல யுத்த கலன் யுத்த கலன் கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே பயங்கரமான நிலைமையில அங்க அவங்க வந்து சொல்றாங்க எல்லாம் இடத்துல சொல்லுகிறதுக்கு எந்த அனுமதியும் தர மாட்டேன்னு சொல்றாங்க அதுல கொசைந்ததை எல்லாம் சொல்லிட்டாங்க கண் முடிச்சா பக்கத்துல செய் சகோதரி இருக்கிறா பார்க்கிறாங்க நான அதுல சைன அதுல சுஜைந்ததை எல்லாம் வந்து பிரிக்கிறாங்க என்ன செய்து சிரிக்கிறீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க நான் இப்ப மௌத்தாக போறேன் கண்போன சுகோதர்கள பாருங்க எவ்வளவு இக்கட்டான ஒரு நிலைமை மௌத்துடைய அந்த நிலைமை கண்முன்னால எடுக்கிற நிலைமை அதற்கு முழு உலகத்துக்கும் அறிவிப்பு விடுக்கிறாங்க கிராமம் வரை வரக்கூடிய எல்லோருக்கும் அறிவிப்பை விடுகிறாங்க எந்த சந்தர்ப்பத்திலே தொழுகைய விட்டு விடாதீங்க நேரம் தவறாம இமாம் ஜமாத்தோட அந்த நேரத்துல தொழுகைய நிறைவேற்றுங்க உங்களோட கடைய விட உங்களோட படிப்பை விட உங்களோட குடும்பத்தை விட உங்களோட எல்லா விடயங்களையும் அந்த தட்பீரை போல அதுக்கு முன்னாலேயும் யாரும் கட்டினது கிடையாது கேமம் வரையல யாரும் அப்படி கட்ட போறதும் இல்ல அரிசுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சத்தம் மீட்டிங்க்காக வேண்டி சொல்லுங்க எங்களுக்கு இன்றைக்கு தப்பி போகும் இருந்தா நாங்க ஈமான் எந்த அடையாளத்தோடு இருக்க போறோம் இனிமான் அன்பார்ந்த சோதரல எந்த மனிதனுக்கு எந்த பிரச்சரியம் இருக்காது ஆனா எ ஈமான் இல்லாத நிலைமை உண்டாகுமோ அல்ல அதையும் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் அவசரம் தடமாறுவான் பிரச்சனை எழுந்தா கண்முன் விளங்காது அதனுக்கு என்ன செய்ய விளங்காது ஆனா ஈமான் வந்தா நியூட்டல் ஆகுவான் அல்லாட பயம் பிரச்சனை வராது கஷ்டம் வராது நேரத்துல நான் சொல்லி காட்டினேன் அமைதியாக இருப்பாரு அமைதியா இருக்கிறாரு என் ரப்பு தந்தா எடுத்தான் முருளை ரப்பு தருவான் இத பத்தி போட்டு அகற்றிக்கொள்ள வேண்டிய தேவல்ல இதுக்கு பேசு மீடியாவுக்கு முன்னுக்கு நின்று எனக்கு பாருங்க எல்லாம் இருக்கு நடந்து கொள்ளண்பு அமைதியா இருப்பாங்க ஆனா ஈமான்ல குறை உண்டானா அதை அல்ல சொல்லி காட்டான் இதா ஜசு ஆ ஏதாவது பிரச்சனைடா ஏதாவது கஷ்டம்டா வீட்டுல சாப்பிட இல்ல வீட்டுக்குள்ள வரு அப்படின்னா சட்டம் மாறி போயிடுவாரு அவங்க ஓடுவாரு இங்க ஓடுவாரு போனெடுத்து பாப்பாரு யாரு கட்டிப்போம் போல யாருக்கு கேட்போம் என்ன செய்யறது இந்த நிலைமை உருவாகும் ஈமான குறை ஏற்பட்டா பதட்டம் டாகும் நாங்க ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி போலேயும் நான் எனக்கு நான் பேஸ் பண்ற இல்ல நான் என்ன கைவிடங்கள் பிரச்சனை அந்த ஹாஜ் ஆட்ட போனேன் இந்த ஹாஜ் ஆட்ட போனேன் எல்லாம் கைது நான் இப்ப வட்டிக்கு தான் போக போறேன் இது ஈமாந்த குறைபாடு மக்கள்கிட்ட வைத்து கேட்கவான மக்கள்கிட்ட கேட்கிற பண்பை நூத்துக்கு நூறு இல்லாமல் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கேனும் அஞ்சு நேரம் அழுகுறாரு மாத பார்த்தா வித்தியாசம் இல்ல ஆனா அல்லாட முன்னுக்கு போனா கண்ணீர் வடிப்பா அல்லா ஏண்ட பிரச்சனையாரும் காக்கிடாது என்ன பார்த்த ஒரு மனிதன் தவறு கூட நினைக்க கூடாது இந்த மந்தனுக்கு தேவை இருக்குது போல ஒரே பள்ளி நீக்கிறாரு மட்டும் தான் தவறி கூட ஏண்ட சைக்கிள செயல்பாடாக கூட ஏண்ட செயல்பாடுகள கூட இன்னொரு மனிதன் விளங்கிக் கூடாது நான் தேவையுள்ளவனே அப்படின்றத வெலங்கி கொள்ள கூடாது நீ மட்டும் தான் இது என்னோட சகாபாக்கியா சொல்றான் இந்த நிலைமை இல்ல போனா பிரச்சினை வந்தா கடமாடுவாரு மூணாவது அல்லாஹ் சொல்லி காட்டான் ஏதாவது நலவு வந்துருச்சு அப்படி மறைச்சி பெட்டில போட்டு மூடி வைப்பாரு யாருக்கும் குடுக்கிறதுக்கு ஏதாது குடுக்க மாட்டோம் மனம் குடுக்கறது இல்ல கடைசிக்கு அதை யாரு பாவிக்கிறதுன்றா இவருடைய ஜனாதார கபன் கூட வாங்கறதுக்கு இல்ல புள்ள அடிச்சு கொள்றாங்க ஏன்னால் இவர்டான் இல்ல குடும்பத்துல வரப்போகுமா கண்ணியமான சகோதரர் தேக்கி வைப்பாரு மூடி வைப்பாரு யாருக்கும் கொடுக்க மாட்டாரு கிடைக்கிறதே எல்லாமே ஈமனுக்கு மாத்தமான பண்பல்ல சொல்றான் கண்ணியமான சகோதரர்களே இவரு கிடைச்சா தடுத்து கொள்வாரு பிரச்சனை வந்தா தட மாறுவாரு அமைதி இல்ல ஆனா ஈமான் உள்ளவர் தான் ஈடுபடுவாரு அல்ல அது கடுத்து சொல்றான் இல்லல் முசல்லி அவர் தொழுகையில ஈடுபட்டு இரவு பாலாக அல்லாவிடத்திலே கேட்பாரு சும்மா கல்ல பிரச்சனை வந்த நேரத்தில் அல்ல அல்லா சொல்லி அல்லா சலாத்தீம் தொகை பண்ண மாட்டாரு கேக்கக்கூடியவரவு கொடுப்பாரு கேட்காம வீட்டுல இருப்பாங்க எளியவங்க அவங்கள தேடி கொண்டு போய் கொடுப்பாரு இருக்கிறதெல்லாம் கொடுக்கணுமே என்ற எண்ணம் இருக்கும் கேமத்துடைய நாளுடைய பயம் இருக்கும் போ எடுத்து சமாளிப்போமே கொஞ்சம் பேங்க்ல வச்சு எடுப்போமே ஒன்றுமே இருக்காது ஹராத்தின் பக்கமும் இருக்காது ஹராத்துடைய வாடையும் அந்த ஈமான் உள்ள அந்த மனிதருக்கு அன்பார்ந்த சகோதரர்களே இந்த யதார்த்தமான நிலைமை இந்த உண்மையான நிலைமையத்தான் அல்லாஹ் சொல்றான் அந்த சஹாபாக்கள் ஈவான கொண்டு வாங்க இந்த கொண்டுதான் பெரிய விஷயம் ஆனா எங்களை சில ஆட்களுக்கு படுதில்லை அப்படி அப்படி இப்படி இப்படின்னு வரும் அல்ல அதே சொல்வாங்க சொல்ல உங்களுக்கு அப்படியான யோசனைகள் வருதா நாங்களை காலத்துல முனாத்துக்கள் இடத்துல சொன்னோம் ஆவினூ மக்கள் ஈமான் கொண்டத போல ஈமான் சொல்லுங்க அந்த நேரத்துல முனாபிக்கல் என்ன தெரியுமா சொன்னாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் ஈமான் கொண்டதை போல நாங்க ஈமான் கொள்றதா அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு கம்ப்யூட்டர் படும் எங்களுக்கு ப்ரொஜெக்டர் படும் எங்களுக்கு அறிவுண்டா படும் எங்களுக்கு டிகிரிண்டா படும் எங்களுக்கு ஸ்கூல்டா படும் நவியே சொல்லுங்க அவங்களிடத்துல அலா இன்னும் அறிந்து கொங்க இப்படிப்பட்ட பேச்ச பேசுறாங்களே அவங்க தான் மடையர்கள் மாத்தமாக அவங்கள அவருடைய மெகசீன்கள் நாலாண்டு அறிவு அவங்களோட இங்கிலீஷ் அவங்களோட சிங்களேஜ் எல்லாமே மறக்கிறி வெர்மனே எய்மாக மெட்டீரியல் நோக்கி போறாங்க அல்லாஹ் சொல்றார் அவர்கள் தான் மடையர்கள் அந்த நிலைமைய அவர்கள் விளங்கி கொள்றார்களும் இல்ல இனியமான அன்பார்ந்த சோழ யதார்த்தம் ஒவ்வொருத்தரும் தாங்க ஈ மானுடைய தாத்தத்தை சுமைக்கக்கூடியவர்களாக சகாபாக்கள் நபிமார்கள் ஒவ்வொரு நபியுடைய வாழ்க்கையும் ஒரு ஊர் மக்கள் ஈமான் சொல்வார்களாக இருந்தா அந்த நிலைமையில அந்த நிலைமையில ஈமான் சொல்வார்களாக இருந்தா அந்த ஊருக்கு எந்த வராது எந்த சக்தியாலே ஒன்றும் செய்யலா நீங்க காவல் போன தேவையில்ல பெரிய பெரிய பழகண்டா செய்ய தேவையில்ல பெரிய பெரிய ஒரு ஏற்பாடும் செய்ய தேவல்ல அல்லா சொல்றான் நூத்துக்கு நூறு அவங்களுக்கு வானம் பூமியுடைய கதவுகளை திறந்து கொடுப்போம் பறக்கத்தையே பறக்கத்துடைய நிலைமை உண்டாகும் நிபந்தனை அந்த யதார்த்தமான ஈமானும் அதனுடைய நிலைப்பாடும் என்னட நிலையங்களிலிருந்து உடல்நிலிருந்து எங்களோட சிந்தனையிலிருந்து உருவாகிறது இந்த ஈமானத்தான் நாங்கள் அடையோனும் அல்ல நம் அனைவரை தகவல் செய்து கொள்வானா யாருல இந்த யதார்த்தமான ஈமான தேடக்கூடிய முயற்சியக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாய் என்னென்னமோ வாழ்க்கையண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருலாம் எங்களுக்கே தெரியாது யாருதான் கண்டதே காட்சி கொன்றதே கோலம் என்று சொல்லி மெட்டீரியலை பார்த்து ஏமாந்து கொண்டு யா கலர் கலர்ல வர்ணங்களை பார்த்து ஏமாந்து கொண்டு இருக்கின்றோம் யாருலாம் வான்னிடலோ பெரிய அந்தஸ்து நிலப்பெற்றோ அந்த யதார்த்தமான வழியை காட்டி தந்தாங்களோ அந்த ஈமானத்தார் யா அல்லா யா அல்ல எங்களை எல்லாருக்கும் உண்மையான முறையில விளங்கக்கூடிய தொக்கையும் தந்தருள்வாயா பொருந்து கொள்வாயாது